ஒருவரை ஒருவர் பார்த்தவர்களாக நிர்வாணமாகவே குளிப்பார்கள் இதனால் அல்லாஹுவின் மீது ஆணையாக மூசா விரைவீக்க முடையவர் எனவே அவர் நம்முடன் சேர்ந்து குளிப்பதில்லை என இசரவேலர்கள் கூறிக்கொண்டார்கள் ஒரு முறை மூசா அலி சலாம் அவர்கள் குளிப்பதற்காக சென்றபோது தமது ஆடைகளை ஒரு கல்லின் மீது வைத்துவிட்டு குளிக்க சென்றார்கள் அவர்களுடைய ஆடையோடு அந்த கல் ஒட்டி விட்டது அவர்கள் அதை தொடர்ந்து கல்லே எனலர்கள் மூசா அலை அவர்களின் மர்மஸ்தலத்தை பார்த்துவிட்டு அல்லாஹுவின் மீது ஆணையாக மூசாவிற்கு எந்த குறையும் இல்லை என்று கூறினார்கள் மூசா அலை அவர்கள் தமது ஆடையை எடுத்துக்கொண்டு அந்த கல்லை அடிக்க ஆரம்பித்தார்கள் இதை அபு ஹுரேரார் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் அல்லாஹின் மீது ஆணையாக மூசா அலி அவர்கள் கல்லை கொண்டு அந்த கல்லின் மீது ஆறோ ஏழோ அடி அடித்தார்கள் என அபு ஹுரேரார் அலி அல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள்